அவர்கள் மதீனாவிலிருந்து மக்கா செல்லும் என்ற இடத்தில் இரவு தங்கிவிட்டு அங்கேயே காலையில் சுபுகொள்வார்கள் என கூறியுள்ளார்கள் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தொழுத இடம் அங்குள்ள கெட்டியான மேட்டின் மேல் அமைந்துள்ளது அது தற்போது பள்ளிவாசில் கட்டப்பட்டுள்ள இடம் என்று அது அந்த பள்ளிக்கு கீழ்ப்புறமாக அமைந்த இடமாகும்